அல்லாஹில்லை மேலும் எந்த கலீஃபாவையும் ஆக்கியதில்லை அதில் ஒரு வகையான நண்பர்கள் கூட்டம் அவருக்கு நன்மையை ஏவி அதையே அவருக்கு தூண்டி கொண்டிருக்கும் மற்றொரு வகையான நண்பர்கள் கூட்டம் அவருக்கு தீமையை ஏவி அதையே அவருக்கு தூண்டிக் கொண்டே இருக்கும் அல்லாஹ எவரை காப்பாற்றினானோ அவர் காப்பாற்றப்பட்டவராவார் என நன்றி செல்லாக அணி இந்த அவர்கள் கூறினார் ஏழு ஒன்று